ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே தியானம் என்பது எல்லாம் வல்ல இறைவனை உள்ளத்தில் ஆழ்ந்து எண்ணுவதே ஆகும் எல்லாம் வல்ல இறைவனை ஒரு வடிவத்திலோ பல்வேறு வடிவங்களிலோ பிரபஞ்சமாகவோ தியானிப்பது உபாசனா எனப்படும் சகுண பிரம்ம தியானமாகும் இல்லறத்தில் இருப்பவன் காலப்போக்கில் புறச் செயல்களை குறைத்து கொண்டு காயிக்க ஓரளவு நிறைவேற்றி சகுண பிரம்ம தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் இறைவனை பற்றிய அறிவோடு இறைவனை தியானிக்க வேண்டும் மனித உடலில் வாழ்கின்ற உயிராகிய நான் உடலையும் உள்ளத்தையும் உலகத்தையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் புரியும் ஆண்டவனை தியானிக்க வேண்டும் இவ்வாறு உயிர்களாகிய நாம் உள்ளத்தில் எல்லாம் வல்ல இறைவனை தியானிக்க வேண்டும் ஸ்வரன் ஆண்டவன் கடவுள் என்றெல்லாம் அழைக்கப்படும் தத்துவம் நன்கு உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும் சாஸ்திரங்களில் இறைவனின் இலக்கணங்கள் நன்கு உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன ஜென்மாத்தியசியா என்று பிரம்மசூத்திரத்தின் இரண்டாவது சூத்திரம் அமைந்திருக்கிறது இதன் பொருள் உடலுக்கு பின்னால் உணர்வு தத்துவம் இருப்பதைப் போல இப்பிரபஞ்சத்திற்கு பின்னால் அல்லது இப்பிரபஞ்சத்தை வியாபித்திருக்கும் அறிவு தத்துவமே ஆண்டவன் இம்மாய உடலுக்கு பின்னால் இருக்கும் அறிவு தத்துவத்தை போல இப்பிரபஞ்சத்தை வியாபித்து அதற்கு வேறாக இருக்கும் அறிவு தத்துவமே ஆண்டவன் எத்தெல்லாம் அகர முதல உலகு ஆதி ஆதிபகவன் முதற்றே எழுத்துக்கள் வரிவடிவாகவும் ஒலிவடிவாகவும் இருக்கின்றன ஆ என்னும் ஒலி ஆ என்னும் வரிவடிவத்தை நினைவூட்டுகிறது ஒலி வடிவம் காதால் கிரகிக்கப்படுவது வரிவடிவம் கண்ணால் காணப்படுவது அறிவால் உணரப்படுபவர் ஆண்டவன் ஐந்து இந்திரியங்களால் நுகரப்படுவது பிரபஞ்சம் அ என்னும் எழுத்தே எல்லா எழுத்துக்களுக்கும் காரண எழுத்தாக அனைத்து எழுத்துக்களையும் ஒலிகளையும் வியாபிப்பதாக விளங்குகிறது அகாரோவை சர்வாவாக் அக்ஷராணாம் அகார அஸ்மி சம்ஸ்கிருத மொழியில் அகாரம் என்பது ஓரெழுத்துச் சொல்லாகும் தீ என்பதைப் போல அ என்ற சொல்லுக்கு விஷ்ணு இறைவன் என்று பொருள் எழுத்துலகமாகிய அக்ஷர சப்த பிரபஞ்சத்திற்கு அகாரம் காரணமாக இருப்பதைப் போல பொருளுலகமாகிய அர்த்த பிரபஞ்சத்திற்கு இறைவன் காரணமாக இருக்கிறார் அறிவே வடிவான ஆண்டவன் ஒழுங்குப்பாட்டை வகுத்து காக்கின்ற இறைவன் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாதவராய் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டுகின்ற உலகமாய் காட்சியளிக்கிறார் இறைவனை பற்றி அறிந்து கொள்வதே சிறந்த இறைவழிபாடாகிறது சாஸ்திர ஸ்ரத்தையோடும் குருவினிடத்தில் ஸ்ரத்தையோடும் பக்தியோடும் ஈஸ்வர ஜானத்தை பெற வேண்டும் ஆண்டவன் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் ஆகமமாகி நின்று அன்னிப்பவன் இறைவன் ஆகமங்களால் அறிந்து கொள்ளப்படுபவன் இறைவன் நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகழி ஆண்ட குருவணி தன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏக்கன் அனேக்கன் இறைவன் அடி வாழ்க இறைவனின் அருளால் இறைவனை அறிவோம் இறைவனின் அருளால் வனை உணர்வோம் இறைவனின் இலக்கணங்களை தியானம் செய்வோம் உலக முதல்வன் வாலறிவன் மலர்மிசை ஏகியவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் இறைவன் பொறிவாயில் ஐந்தவித்தான் தனக்கு ஓமை இல்லாதான் அறவாழி அந்தணன் எண்குணத்தான் இடமனைத்திலும் காலமனைத்திலும் இறைந்திருப்பவனாகிய இறைவனை தியானிப்போமாக இறைவன் நன்கு தியானத்திற்கு துணை புரிவானாக அருள் புரிவானாக அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்